வணக்கம் சமையல் பகுதிக்காக உங்களால் மேலும் தேங்காய் துருவல் ரெண்டு கப் நெய் ஆரை கப் சர்க்கரை ரெண்டு ஸ்பூன் ஹர்ஷி பிளேவர் கேரமல் சிரப் தேவையான அளவு சாக்லேட் சிப்ஸ் தேவையான அளவு பன்னீர் ரோஸ் தேவையான அளவு செய்முறை நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் வானல் வச்சுருவோம் வானல் காஞ்சதும் இந்த மாதிரி நெய் ஊற்றிடுவோம் நெய் உருகினதும் இந்த தேங்காய் துருவலை போட்டு நல்லா வதக்கிக்கணும் அதில் இருக்க தண்ணியெலாம் போகிற மாதிரி தேங்காய் துருவலில் இருக்க தண்ணியெலாம் டார்க் ஆகக்கூடாது கற்றுடக்கூடாது க தீயாமல் பார்த்துக்கோங்க கலர் டார்க் ஆகாமல் ட்ரை மட்டும் ஆனால் போகிறோம் தண்ணி இல்லாமல் ட்ரை ஆகிட்டதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கலாம் நம்ம மறுபடியும் இந்த ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு வானல் வச்சிரும் வானலில் ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை போட்டுடலாம் சர்க்கரை போட்டுட்டு ஃப்ளேமை ஸ்லோவாக வச்சுக்கலாம் ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம இந்த ஹெர்ஷி ஃப்ளேவர் கேரமல் சிரப் இருக்குல்லையா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த சுகரை நல்லா மெல்ட் பண்ணிவிடுவோம் மெல்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த கோகோனட்டை எடுத்து அதில் போட்டு கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பிளேட் வச்சுட்டு அந்த பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம இந்த பர்ஃபி ரெடி பண்ணியிருக்குள்ளே அதை எடுத்து செட் பண்ணிவிடுவோம் பிளேட்டில் செட் பண்ணிவிட்டு மேலே சாக்லேட் சிப்ஸ் மேலே அழகாக கார்னிஷ் பண்ணிக்கலாம் இந்த பன்னீர் ரோஸ் பெட்டல்ஸ் இருக்குதுல்ல அந்த பெட்டல்ஸ் மட்டும் எடுத்து அதை கிளீன் பண்ணி அதையும் அழகாக மேலே கார்னிஷ் பண்ணிவிட்டு கொடுத்தோன்னா சுப்பாபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கேரமல் பர்ஃபி வித் சாக்லேட் சிப்ஸ் தயார் இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே பிடிக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளை மீண்டும்